அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவிலிருந்து சிமானுவல் நற்றினை நேரில் அனைவருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கான இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இதனால் சிந்தனையின் தலைப்பு ஜெயிக்கவே பிறந்தோம் நம்மால் வெற்றி பெற முடியுமா என்ற கேள்வி எல்லோருக்குள்ளும் உள்ளது வெற்றி வாழ்க்கை என்பது சிலர் செய்த புண்ணியத்தினாலோ அல்லது அதிர்ஷ்ட காற்று அவர்கள் பக்கம் வீசுவதாலோ கிடைப்பதில்லை அது குறிப்பிட்ட ஒரு சிலருக்கென்று ஒதுக்கப்பட்டதும் இல்லை எல்லா வசதி வாய்ப்புகளும் இருந்தால்தான் வெற்றி பெற முடியும் என்பதும் கிடையாது உடல் அவயவங்களில் குறைபாடு இருந்தால் வெற்றி பெற முடியாது என்பதும் உண்மை அல்ல பள்ளியில் முதல் மாணவனாக தேர்ச்சி பெறாவிட்டால் வாழ்வில் முன்னேற முடியாது என்பது பொய் நல்ல குடும்ப பின்னணியில் பிறந்தவர்கள்தான் வெற்றி பெற முடியும் என்பதும் பொய்யான எண்ணம் தோல்வி என்பது நிரந்தரமானது அல்ல ஆனால் வெற்றிக்கு ல்லையே இல்லைதான் உண்மை உண்மை உள்ளவர்கள் எவரானாலும் அவர்கள் உயர்த்தப்படுவது உறுதி தோல்விகளில் தூண்டு போகாமல் மீண்டும் மீண்டும் எழும்பும் எண்ணமுடையவர்கள் ஒரு நாளில் மிகப்பெரிய வெற்றிகளை அடைந்தே தீர்வார்கள் நம்மால் வெற்றி பெற முடியும் நாம் ஜெயிப்பதற்காகவே பிறந்துள்ளோம் ஒவ்வொரு பிரச்சினைக்கும் தீர்வு உண்டு இருளுக்கு பின் வெளிச்சம் உண்டு வாழ்க்கை அழகாக்கப்பட முடியும் நீங்கள் புதிய மனிதனாக மாற முடியும் குணங்கள் மாற்றப்பட முடியும் மனிதன் மறுபடியும் பிறக்க முடியும் ஆம் கற்றுக்கொள்ளவும் கடினமாக உழைக்கவும் தங்களை மாற்றிக்கொள்ளவும் ஆயத்தமாயிருக்கும் எவரும் வெற்றி பெற முடியும் என்பது நிரூபிக்கப்பட்ட உண்மை சிந்திப்போம் ஜெயிக்கவே பிறந்தோம் என்பதை ஒவ்வொரு நாளும் நம் எண்ணத்தில் வைத்து சாதிப்போம் நன்றி